யூபாந்தைத்தபாவனமச்சி வைபவம் தன்னரம் வபுஷிகுஞ்சர முகே மன்மேலம் குருமாவிஷு மகேஸ்வரட்சா தைகுரவே நம ஈஸ்வரோ குருராத் மூதவி வோமவது வேயா மூத்த யம் நி கரச்சம் நாமோத்திரம் நூற்றம் நோஜாதின வர்ணா நருஷோ நும்சீ நாக்காரம் நோவிக்கம் நிஜனியம் நாபம் தம் நோ தகஜம் சம் நமா சதாசரம் சங்கராச்சாரியமியமா வந்தே குருபரம் பராம் மௌனவிய பிரகட்டபரம வரிஷ்டி கணைராவிர ஆச்சாரியேந்திரம் கரகித்தச்சின்முதிரமாந்தம் ஸிணா மூடே வேதாந்தய யாத்திய சன்னியே நானிந்திரவீந்த மோஹ்ராக்கிம் தஸ்மாஷ் நமோஸ் சத்தம் பூர்ணாயோனித்ராசேர்மா சமஸ்த குஹாஹம் ரீரம் சிந்த விண்மய்ஜாத்மம் புர்சியோ நாஹம் தாவசுமே சித்தாத்மசாவம் பாவயோ வர திருஷ்ட் வாத்மோத்தையலிபூர்ணோ விதித்துமே கேவலம் ப்ரமமாமிஷாத்மூப்பே பஷமனசுவம் சின்வா மஜ்ஜத்த வா பவனச்சலோ आत्मनिष्ठो यस्मिन्नेव एनेदं धार्यते ज्ञानात्मने ஆத்மனோம்மாஜா ஜகத்சம் யலீயே எனேதம் ஹாரியேஜா நோம் ஹடவாஜம் தைத்திய மகோதிராம் சோவீச்சி நியோ நிசாஷிய விஷனம் தியகோனிரம் வாபூ சுவூத்தன் யோ மயிதி திய நகோ நிரோலய இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு பாட்டு மாதிரி தான் இது திருப்பி திருப்பி ஸ்வானுபவ கீதி தான் இது எல்லாமே அஷ்டாவக்ரர் சொல்கிறார் அப்புறம் ஜனகர் சொல்கிறார் அப்புறம் அஷ்டாவக்ரர் சொல்கிறார் அப்படியே வருது நம்ம வாழ்க்கை ரெண்டு விஷயங்கள் கலந்திருக்கு உண்மையும் பொய்யும் கலந்திருக்கு இருட்டும் வெளிச்சமும் எங்கேயாவது கலக்க முடியுமான்னாக்கா கலக்க முடியாது ஆனால் கலந்துருக்கு இங்கே வெளிச்சம் இருக்கு அங்க பார்த்தா இருட்டு இருக்கு நாம வந்து வெளிச்சம் பிரபஞ்சம் இருட்டு ஆனால் நாம் இருட்டையே பார்த்துட்டு இருக்கோம் வெளிச்சத்தை பார்க்கறதே இல்லை பிரம்மசூத்திர பாஷியை ஆரம்பிக்கிற போதே சங்கராச்சாரியர் சொன்னார் ரெண்டு அனுபவம் பிரத்யேகம் இருக்கு ஒன்று நான் ஒன்று நீ நீனாக்கா எனி திங் அதர் தேன் நான் அவ்வளோதான் நீன்னு ஒரு சாமானமே கிடையாது சும்மா சொல்றோம் அவங்களுக்கு தான் நீ அப்படின்னு நான் உங்களை சொல்றேன் உங்களை நீன்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கு நீன்னு தோணவே தோணாது நான் தோணும் இல்லையா உங்களை நான் வந்து நீ அப்படின்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு சொல்றார்னு உட்காந்துட்டு இருப்பீளா சொன்னா தேங்காய்னு உட்காருவேள் மாங்காய சொன்னா மாங்காய்னு உட்காருவேள் நீ அப்படின்னாக்கா ஓஹோ அவர் ஏதோ ஒரு நீயை பற்றி கூப்பிடுறார் உட்காருவீளா நான் எழுந்திருப்பேன் இல்லையா நீன்னு நான் சொன்னாலும் அந்த நீக்கே அர்த்தமே கிடையாது இட்ஸ் எ மீனிங்லெஸ் வேர்டு எந்த லாங்குவேஜில் எடுத்துனாலும் சரி இங்கிலீஷில் யூன்னு சொல்லுங்க சம்ஸ்கிருதத்தில் துவம்னு சொல்லுங்க எந்த மொழியில் எடுத்துனாலும் இந்த துவம் பதத்துக்கு அர்த்தமே கிடையாது நீங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அர்த்தமில்லாத ஒரு வாக்கு எல்லாம் அந்த நீ என்னன்னு பரீட்சணம் பண்ணி பார்க்குற போது அது நான் தான் இனிமேல் இன்னொன்று கூட கிராமரில் சேர்த்திக்கிறோம் அவன் இல்லையா ஐ யூ ஹி இந்த அவனை உங்களால் காண்டாக்ட் பண்ணவே முடியாது அவனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற போது அவன் வந்து நீ ஆயிடுவான் நீய ஆராய்ச்சி பண்ணுறபோது நீ நான் ஆயிடுவான் இப்ப மொத்தத்தில் என்ன இருக்கு எங்க பரீட்சணம் பண்ணி பார்த்தாலும் நான் தான் இருக்கு அனுபவத்தில் யாருக்கும் நீயோ அவனோ கிடையாது நான்கிறது தான் அனுபவம் அதனால அதுக்கு வெளிச்சம்னு பேரு பிரகாசம் மீதி எல்லாம் இருட்டு யுஷ்மத் அஸ்மத் பிரத்யகோசரையோ விஷய விஷயணோ தமஹ்பிராஷவத் விருத்தஸ்வபாவும் போகிறது தமஹ்பிரகாசவத் தமஸுன்னு இருட்டு பிரகாசம்னு வெளிச்சம் யுஷ்மதுங்கிறது தமஸு அஸ்மதுங்கிறது வெளிச்சம் நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது இந்த யுஷ்மத்தை நம்மளால ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது அஸ்மச்சப்த வாட்சியமாயிருக்கிற வஸ்து அப்படின்னா நான் தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாம் உழவாம் தன்மை உண்டேல் நான்ங்கிற தன்மை இருக்கிற போது நீ அவன் எல்லாம் தன்மையின் உண்மையினை தான் ஆய்ந்து தன்மை அறின் முன்னிலை படர்க்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமை தன்மை நமக்கு அனுபவமா வெளிச்சமா ஜுவலிச்சுருக்கு விஷாம உட்கார்ந்து அதுல இதுன்னு தான் வேதாந்தம் பாக்கி எல்லாம் என்ன கடவத் பிராகிருத்தம் ஒரு கடங் அது இதுன்னு தெரியற மாதிரி வஸ்து நேத்தி கூட கட்டோபனிஷத் பாஷ்யம் படிக்கிறது சொல்லிட்டு இருந்தான் கடவதமானம் அந்த சரீரத்தை நான் நினச்சின்றி இவன் பிரமிச்சுட்டு இருக்கான் எல்லா சாஸ்திரங்களும் தத்துவமசி அப்படின்னு உபனிஷத் சொல்றது இவன் அதை கேட்க மாட்டேங்கிறான் அகம் அமுஷ்ய புத்திரஹா நான் இவனோட பிள்ளை இவனோட பொண்ணு இவனோட பேரன் அதெல்லாம் நம்புகிறான் அஹோ பரசுவ மாயையா மோமுகியமான ஈஸ்வரனோட மாயினால மோகிக்கப்பட்ட இந்த ஜகத்து பெரிய பிரமத்தில் மாட்டேன் ாகம் பிராஷ சர்வசிய யோகமாயா சமாவ் தா அப்படின்னா நாம் அந்த சத்வஸ்துவா இருந்தும் ஏன் பிரகாசிக்கிறது இல்லை அதுக்கு தான் மாயேன்னு பேர் கவனம் அதில் திரும்பத்துக்கு உள்ள ஒரு இனிஷியேஷன் வரல கவனம் நம்ம மேலே திரும்பி கொடுத்தானால் நாம் ஒன்று தான் உண்மை அனுபவங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் நம்ம ஸ்வரூபம் இயல்பு மீதி எல்லாம் வந்து பிரகிருதி விகாரங்கள் அது நம்ம கையில் கொடுக்கவே இல்லை நாம் சும்மா ஏமாந்து போயிருக்கோம் அதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம ஏதோ பண்ண முடியும்னு நினச்சிக்கிறோம் அநாத்ம வாசனாஜாலைஹி திரோபூத ஆத்ம வாசனா நித்யாத்ம நிஷ்டையா தேஷாம் நாஷே பாதி ஸ்வயம் ஸ்புடா ரொம்ப அற்புதமான விளக்கம் நம்மளை தவிர இருக்கிற பொருள்களை எல்லாம் உள்ளே ஏற்றி வச்சுட்டு நினைக்கிறது அதை சிந்திக்கிறது அதை நம்ம கூட்ட போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பி அவியல் பண்ணின்னு இருக்கிறதுனால நம்மளோட இயல்பான ஸ்பூர்த்தி இருக்கே மறைக்கப்பட்டிருக்கு இருக்கிற குப்பையெல்லாம் அதுக்கு மேலே ஏற்றி போட்டிருக்கோம் அநாத்ம வாசனாஜாலகி வாசனான்னாக்கா இங்கே ஹேபிட் ஆஃப் மைண்ட் மனம் வந்து பற்பன பொருளை உண்மை நினச்சிண்டு அதில் குணமோ தோஷமோ ஆரோப்பணம் பண்ணி அதுகிட்ட ஏதோ ஒரு ஈடுபாடு வச்சுட்டு அதை பற்றி உள்ளே சிந்தை பண்ணின் அந்த ஒரு கிளவுட் ஃபார்மேஷன்னால் உள்ளே இருக்கிற சூரியன் மறைஞ்ச மாதிரி இருக்கு உள்ளே இப்படி எண்ணெய் அலைகள் வந்து பலதுன்னு நினைக்கிறோம் இதுக்கு தான் ஏதோ வேதாந்திகள் அத்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன அத்தியாசம் இருக்கட்டும் இதனால் ஆத்மாவுக்கு ஒரு தோஷமோ குணமோ ஒன்றும் கிடையாது அது சுத்தமாக இருக்கு அதை தெரிஞ்சுட்டா போகும் அது நிர்மலமாக இருக்குது ஆகாஷத்தில் வந்து மேகம் வரட்டும் இருட்டு வரட்டும் விளிச்சம் வரட்டும் ஆகாசத்துக்கு ஏதாவது ஆர்தா அதுபோல சைத்தன்யத்துக்கு ஷரீரத்தோடு கர்மானாலேயோ மனசோட சித்தவருத்திகள்னாலேயோ தூக்கம் முதலானதுனாலேயோ மூர்ச்சை முதலானதுனாலையோ இமோஷன்ஸ்னாலேயோ இன்னும் அந்த வஸ்துஸ்தி இருப்பு பாதிக்கப்படலை அந்த இருக்கக்கூடிய சச்சிதானந்தமான வஸ்து அகம்பத பொருள் நான்கிறதோட உண்மையான ஸ்வரூபம் அது எல்லையற்றதாக இருக்கு அதோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற போது அதுக்கு வரம்பு இல்லை பவுண்டரி இல்லை பவுண்ட்லெஸ்ஸாக இருக்கு அதனால் ஆகாஷத்தோடு அதை உபமிக்கிறோம் ஆகாஷம் போலன்னா ஆகாஷம் போல் நடத்தம் இல்லை ஆனால் ஆகாசம் அதுக்கு ஒரு லிங்கமாக இருக்குது அதை சூச்சனைப்படுத்துறது அதை இண்டிகேட் பண்ணுறது அவ்வளோதான் ஆகாசவன் நிர்மல நிர்விகல்பம் நமக்கு வந்து தியானம் பண்ணுறது கூட அந்த ஆகாசத்தை பார்த்தாலே பொருள் கடல் பார்த்தா பொருள் அனந்தமா இருக்கிற எதுவும் நமக்குள்ள நிச்சலத்தை கொண்டு வந்துடும் அவரு வந்து சூக்ம ரூபம் நுண் உரு உனை யான் உரு நன்னிட் அலை இரு என்று அருணாச்சல என்ன ஒரு பாட்டு பாருங்க உள்ளது நட்பது பின்னாடி உக்காந்துக்கணும் அக்ஷரமணமால ஏதோ அருணாச்சலேஸ்வரர் பாட்டு பாடின மாதிரி பண்ண மாதிரி இருக்கே தவிர நுண் உரு நீ வந்து அத்தி சூக்மமான பொருள் சூக்மம் அனோகம் அணியான் போய் பார்த்தாரு அது எல்லையற்ற அனந்த வஸ்துவா நுண்ரு உனை ஆயான் விண் உரு அப்படின்னா ஆகாஷம் போல இருக்கிற பொருள் அதை ஆகாஷம் போல சூக்ம வஸ்துன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என் அலை இரு என்று அந்த எண்ண அலைகள் எச்சித்த விறத்திகள் அற்றுப்போகிற இடத்துல எண்ண அலைகள் அற்றுப்போகிற இடத்துல எண்ண அலைகளோடு பிரதிபந்தம் இல்லாத இடத்துல அந்த விண்ணுருவாயிருக்கிற நுண்ணுரு விளங்கும் ஆகாசம் போல எல்லையற்றிருக்கிற வஸ்து ஹிருதயத்தில் ஆத்மவஸ்து சுத்த சைதன்யம் போதஸ்வரூபம் பிரகாசிக்கும் அதை உணர்ந்தா அதை தவிர இருக்கிற பொருள் எல்லாம் ஜடம் ஆகாஷவன்தோஹம் பிராகிருத்தம் ஜகது இது ஜானம் ததை த இங்க அஷ்டர் என்ன சொல்றத்தை விடணும் உலகத்தை எடுத்துக்கணும் நீ ஒன்ன தெரிஞ்சுக்கோ ஒண்ணு விடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது அனௌன்ஸ் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது நீ ஒன்னை உணர்ந்தால் அங்க பூர்ணத்துவம் இருக்கு இதை தவிர இருக்கிற உபதேசங்கள்லாம் வேர்ட்ஸ் தான் இது மித்திய அது இது அது இதுன்னு சும்மா சித்த விற்த்திகள் தான் பர்ஃபெக்ஷன் ஆஃப் நாலேஜ் என்னதுன்னா யூ நோ யுவர் செல்ஃப் யூ வில் பி ஃப்ரீ அது துவைதமாக அத்வைதமா இந்த சண்டைக்கு கூட போல இதுலயே அஷ்டாவக்ரே எனக்கு சொல்ல போறார் அத்வைதம் கேஜி திச்சந்தி துவைதமிச்சந்தி சாப்பே சமம் தத்வம் ந விந்தந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம் இந்த துவைதம் அத்வைதம் எல்லாம் கூட சித்தாந்தத்தில் தான் வருதே தவிர அதுதான் பகவான் ரமண பகவான்கிட்ட பல பேர் கேட்குற அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் நீ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ அதில் எல்லோரும் ஒத்துக்கிறாள் அது விசிஷ்டாத்வைதமோ துவைதமோ இவ்வாழோ எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் என்ன ஆத்மஜானம் வேணும்னு ஒத்துக்கிறா முதல்ல அங்கே போ அப்புறம் அது என்ன வருது அப்புறம் பார்ப்போமே எல்லாருக்கும் நான் சரீரம்னு யாரும் சொல்லலை சரீரம்தான் நான் இவ யாரும் சொல்லலை எல்லாருமே ஷரீரம் நான் இல்லை நான் சைத்தன்ய வஸ்து ஆத்மானு சொல்றேன் அதுக்கப்புறம் அம்சமா அம்சியா பூர்ணமா அப்புறம் பார்த்துப்போமே அந்த தன் ஸ்வரூபத்தை உணர்ந்தால் இயல்பான நிலையை உணர்ந்தால் பூர்ணத்துவம் உண்டு தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்த சேஷ சேது உனக்கு ஃப்ரீ ஆகணுமா அமிர்தானுபவம் வேணுமா அந்த ஆத்மானுபவம் வேணுமா மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர் அப்படின்னாரு பாயிட்ரி எழுதுகிற போது நம்ம வேறு ஏதோதோ கற்பனை எல்லாம் சேர்த்துப்போம் அதில் ஆனால் வாஸ்தவம் என்ன இந்த சின்மாத்திரமா இருக்கிற வஸ்துவோட ஸ்வரூபம் தெளிவானால் இங்கே அந்த திருப்தி நிறைவு வரும் மற்றபடிக்கு உடம்புக்கு என்ன ஆகும் உலகத்துக்கு என்ன ஆகும் இது ரெண்டா மூணா கைலாசம் இருக்கா அதெல்லாம் வேற சப்ஜெக்ட் அது நமக்கு தெரியாத விஷயம் இங்கே இது இருக்கு ஒரு ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு மகாத்மா அவர்கிட்ட இப்படி பல விஷயங்கள் கேட்கற போது அவர் இது நான் கோதம்பு விற்கிறேன் அதெடுத்து நீ பிரெட்டு பண்றியா ரொட்டி பண்றியா அதை மதுர பலகாரம் பண்ணுறையா உப்பு பலகாரம் பண்ணுறியா கஞ்சி பண்ணுறியா அதை எனக்கு தெரியாது பேசிக் எலமெண்ட்டை பற்றி இருக்கிற நாலெட்ஜ் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அவ்வளோ முடிஞ்சு போச்சு நீ மற்றதெல்லாம் கேட்காது அதெல்லாம் நீ என்ன வேணால் சிந்த பண்ணிக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்காமல் இருக்கோ ஏதுக்கோ அதோட சாமானிய சத்தை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அந்த இருப்பு வஸ்து உணர்வு நமக்கு எப்போவும் தெரிகிறது சிம்பிள் ஃபேக்ட் ஒரு தடையும் கிடையாது எது நம்மள இயல்பாக இருக்கோ எப்பொழுதும் இருக்கோ நித்திய சித்தமாய் ஊழல் வஸ்து எப்பவும் இருக்கோ இப்போ இருக்கு நீங்கள் இப்போ இருக்கிறது அது இருக்கு அதுதான் கேட்கறது இருக்கே என்கிற உணர்வு ரூபமாக பெஷாமல் இருந்தால் அப்புறம் சும்மா இருந்தால் நிச்சவலமாக சில பேருக்கு கவனங்கிற எஃபர்ட்டு கூட வேண்டாம் ஸ்ரத்தையிலிருந்து நம்பி விட்டாலே வஸ்து பிரகாஷிச்சிடும் ஆப்த வச்சனத்தில் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டாலே ஹிரதயத்தில் பிரகாஷிச்சிடும் அதுதான் ஈஸியஸ்ட் பாத் சிம்பிள் பாத் அதுதான் ஸ்ரத்தையோட மகிமை பரம அனுகிரகம் அந்த ஸ்ரத்தை தான் சாஸ்திரசிய சயவாரணா சா கிளாத்தி தைல இருக்கிற நெல்லி மாதிரி வடச்சும் கிரணத்துல உத்தமத்முடம் பத்தயுத்திராம்ப யார் இந்த கேட்கறத உள்ள வாங்கிக்கிறாளோ அவளுக்கு இப்போ உத்தரணி தீர்த்தம் கையில் எடுத்துக்கிறா மாதிரி அவ்வளவு ஈஸியாக தத்துவஜானம் வந்துடும் சம்சயம் அஜானம் விபரீத ஜ்ஞானம் அற்ற ஆத்மானுபவம் சித்திச்சுடும் ஸ்வரூபானுபவம் சித்திச்சுடும் அந்த ஸ்வானுபவத்தில் தான் ஜனகர் பாடுறார் நான் வந்து ஆகாஷம் போல் எல்லையற்ற பூர்ணப்பொருளாக இருக்கேன் ஜகத்தை பற்றி எனக்கு என்ன சிந்தையும் கேட்குறாரு ஜடவத் கடவத் பிராகிருதம் ஜகத் ஒரு குடம் மண்ணு துண்டு போல் கடவத்துனாக்கா கடம் ஒரு சிம்பல் இந்த ரஜு சர்ப்பம் மாதிரி கடமும் இல்லாமல் எங்களுக்கு முடியாது அது ஒரு சிம்பல் அவ்வளோதான் கடம்னாக்கா எனி திங் தட் இஸ் விசிபிள் பார்க்கக்கூடிய வஸ்து கடவத் பிராகிருதம் ஜகத் ப்ராக்னாக்கா நேச்சரோடது நம்மளோடது இல்லை என்னென்னும் இருக்கு அதே போல் இந்த சரீரம் எல்லாமே கடவத் பிராகிருத்தம் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பிதான் ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா இந்த ஆத்மவிச்சாரம் பண்ணக்கூடிய சாதகன் வந்து எப்படி இருக்கான்னா அறிவோடு பண்ணுறான் அவனுக்கு தெரியறது ரைட் ஃப்ரம் த ஈகோ டு த பாடி வேர்ல்டை பற்றி கூட சிந்தையில் சூக்ம தலத்தில் நான்கிற அகங்காரம் எழுந்திருக்கிறது அதுக்கப்புறம் மனசு வரது இந்திரியங்கள் வர்றது சரீரம் இதோடு முடிஞ்சு போச்சு வேர்ல்டு இல்லாமல் மரமட்ட ஆகாசம் சூரியன் சந்திரன் இந்த பிளானட்ஸ் சோலார் சிஸ்டம் எல்லாம் திங்க் பண்ணலை அதெல்லாம் எங்கேயும் இருக்குது ஜடம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஜடம் இருக்கேன் அபிமானத்துலேருந்து சரீரம் வரைக்கும் அதை என் மேலே ஆரோப்பணம் பண்ணியிருக்கிறத நீக்கம் பண்ணுறது தான் முக்தி அதுதான் முக்தி இந்த சரீரத்தையும் சரீரத்தோடு தர்மத்தையும் என் மேலே பண்ணின் இருக்கேன் அதானது நடக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது அதையெல்லாம் ஆரோப்பணம் பண்ணிகிட்டு இருக்கேன் பிராணனோட தர்மமாக இருக்கிற பசி தாகம் முதலானதையெல்லாம் என் மேலே ஆரோப்பணம் பண்ணின்னு இருக்கேன் மனதோடு தர்மமாக இருக்கிற காமம் குரோதம் லோபம் மோகம் முதலானதை என் மேலே ஆரோப்பணம் இருக்கேன் சூக்மமா இருக்கிற சரீரத்துல வரக்கூடிய தூக்கம் முதலானதை ஆரோபணம் பண்ணிட்டு இருக்கேன் அபிமானாதிகளை கிளேசம்னு பேரு இந்த கிளேஷங்கள்லாம் ஆத்மாக்கு வர்றது இந்த சாமானத்திலே ஏத்தி வச்சு கஷ்டப்படுறேன் இத அவுத்து வைக்கிறது தான் முக்தி அவித்து வைக்கிறது எப்படி பண்ண முடியும் எப்படி அவித்து வைக்கிறது இத இது ஆத்ம ஜானத்தினால வாஸ்தவமா என் ஸ்வரூபத்தில் இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கத்தான் முடியும் எப்படி சுசுப்தியில் அது இல்லாமல் இருக்கோ அதே போல ஜாகிரத்திலையும் விசாரத்தினால இவனுக்கு உள்ள தெளிவு ஏற்படுறது அந்த உணர்வில் அஸ்தித்வத்தில் இது எல்லாம் காணல் நீர் போல தோன்றது காணல் நீர் தெரிஞ்சாலும் வாஸ்தவத்தில் இல்லை அதுபோல் அந்த கான்சியஸ்னஸில் இதுக்கு ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்பியரன்ஸ் தான் இருக்குங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு இன்டியூட்டிவ் ரெக்கக்னிஷன் ஹிரதயத்தில் ஏற்படுறதான் ரியலைசேஷனுங்கிறோம் சாட்சாத் காரங்கிறோம் அது ஹிரதயத்துக்குள்ளே வரபோதே அவன் ஃப்ரீ ஆயிடுறான் அவனை பொறுத்தவரை அவன் ஃப்ரீ ஆகிட்றான் அதுதான் நாம் நிர்வாணம் அந்த சாந்தி நிம்மதி வந்துவிடுறது உள்ள பயம் போயிடுது ஐயோ இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பயம் போயிடுது அந்த ஒரு சமாதி நிலை ஹிரதயத்துல அது இயல்பான நம்ம ஸ்வரூபமாவே பிரகாசிச்சு அப்படி தெளிவுபடுத்தி தெரிஞ்சுக்கிறான் இந்த ஜகத் பூரா கடபத் அப்புறமும் அறிவுக்கு அப்புறமும் இவனுக்கு சரீரம் இல்லையா அதோட கஷ்டங்கள்லாம் இல்லையா உலகம் இல்லையா எல்லாம் இருக்கு ஆனால் இருக்கு ஆனா இல்லை அது எப்படி அந்த நிலையில அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க் இசைவிப்பதுவே அப்படின்னு கந்தர அனுபூதி நினைக்கிறேன் இல்லையா அருணகிரிநாதர் என்ன ஒரு பதம் அது அது எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா அது அவ்வாவா எப்படி அவா தெரிஞ்சுட்டு இருக்காளோ மாதிரி நீ தெரிஞ்சுக்கணும் வேற வழி கிடையாது அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க் இசைவிப்பதுவே அதை அப்படியே தெரிஞ்சின்றவன் தெரிஞ்சின்றானே தவிர இது எப்படி இன்டலக்சுவல் கொஸ்டின் கேட்டுதானா நீயும் அவத்தலை முழுகித்தான் தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டா நம்பு ஒத்துக்கோ என்னத்தே பூமி ரவுண்டா இருக்கு நான் இதுவரை பார்த்துக்கல ஏதும் நம்ம நடந்தா கரெக்டா தான் போயிட்டு ஆனா அது ஒத்துக்கிறோம் ஆகறதுக்கு வழக்கரை இடம் காண முடியாது லாஜிக்கலே திங்க் பண்ணா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஆனா ஒத்துக்கிறோம் அதே மாதிரி ஆப்த வச்சனம் யாரு சத்தியத்தை உணர்ந்தவா இருக்காளோ அவளுக்கு ஒன்றும் நம்மளை தப்பான வழி கொண்டு போனோங்கிறது இல்லைங்கிற ஒரு ஸ்ரத்த பக்தி இருந்துவிட்டு தானா ஒத்துடும் அந்த நிலையில தான் ஈஸியா வஸ்து வந்துடும் நான் ஆத்மா நான் சைத்தன்யம் நான் பூர்ண வஸ்தோ ஆகாஷம் போல எல்லையற்ற பொருள் கடவத் பிராகிருதம் ஜகத் இந்த ஜெகத்திற்கே எனி திங் அதர் தேன் தட் எல்லாம் கடம் போல ஒரு மண்கட்டை போல ப்ராகிருதம் ஜகத் இதுக்கு தான் அறிவுன்னு பேர் அறிவு ரிவர்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அட்டென்ஷன் பூரா உலகத்தில் நம்ம மேலே அட்டென்ஷனே இல்லை ஞானிக்கு அட்டென்ஷன் பூரா தன்னில் உலகத்தை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டோம் உபேக்ஷா குணைர் யோன விசாலிய குணாவர்த்தந்தே யோவதி நீங்கதே அங்குறார் பகவான் கீதையில் உதாசீன போல இருக்கான் உதாசீனனுக்கு மைண்ட் இருக்கு டிசின்ட்ரஸ்ட் அவ்வளோதான் ஞானி உதாசீனன் இல்லை உதாசீனவது அவனுக்கு இது ஜடவத் பிராகிருதம் இதில் ஒன்றும் வாஸ்தவஸ்தி இல்லைங்கிறது கிளியரா தெரியும் அதனால எதுலையுமே தலையை போட்டுக்கல தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே தன்னிலேயே நிறைவுற்று இருக்கான் பிரபஞ்சோ வீச்சி சன்னிபகா இது ஜானம் ததை தசிய தியாகோ நக்ரஹோலயா ஜனகரோட அனுபவம் எப்படி இருக்குன்னா நான் பெரிய மகா சமுத்திரம் ஓஷன் போல கடல் போல இருக்கேன் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு அலை மாதிரி என்னில் எழும்பி அடங்கிறது நாம அலை பிரபஞ்சம் கடல் வேணால் நம்ம ஒத்துப்போம் இல்லையா ஞானியோட அனுபவம் எப்படி இருக்குன்னா நான் கடல் என்னில் ஒரு அலை எழும்புற போல இந்த வேர்ல்டு உதிக்கிறது நிற்கிறது அடங்கிறது எவ்வளவு அலை வேணா வரட்டும் எவ்வளவு குமிழி வேணா வரட்டும் ஜலம் மட்டும்தான் சத்தியம் சலில ஏகோ திருஷ்டா அத்வைத்தோ பவதி ஜலம் மட்டும்தான் உண்மை அது அலை வந்தாலும் குமிழி வந்தாலும் கடலா இருந்தாலும் ஐசு இருந்தாலும் ஜலம் தான் அதுபோல எல்லா காலத்திலும் இருக்கிறது ஒரு வஸ்து தான் இந்த அறிவு தான் சத்தியம் அதை தெரிஞ்சுன அப்புறம் இங்கே ஒன்றும் உபேட்சிக்கிறதுக்கும் இல்லை போய் அடையிறதுக்கும் இல்லை லைச் சமாதியில் இருக்கிறதுக்கும் இல்லை எப்பவும் ஒரே ஸ்திதி தான் ஞானிக்கு அஹம்சுக்தி சங்காஷோ ரூபிய கல்பனா சில சமயத்தில் இந்த சிப்பி போய் பார்த்தா வெள்ளி மாதிரி தெரியும் வெள்ளி நினைச்சுன்னு போயிட்டா சிப்பி தான் அது அதுபோல ஜகத்து ஜெகத்துன்னு நினைச்சுன்னு இருக்கும் சரீரம்னு நினச்சிட்டு இருக்கோம் உள்ள போய் பார்த்தா அந்த வெள்ளி இல்லை சுப்பின்னு தெரிஞ்ச மாதிரி நாம் வந்து ஆத்மாங்கிறது தெரியறபோது இந்த கல்பனை அதில் ஏற்றி வச்சுருக்கிற கல்பனைகள்லாம் போயிடுது அந்த பிரமம் போயிடுது நம்மளை இந்த பிரபஞ்சம்ங்கிறது தெரியறது மையன்தகம் வா சர்வபூ தேஷு சர்வபூதான்யதோ மை இதி ஜானம் தை தசியாகோ நகிர ரொம்ப பூர்ணமான ஒரு அனுபவம் நான் எல்லா பிராணிகளுக்குள்ளயும் இருக்கேன் எல்லா ஜீவஜாலங்களும் எண்ணில இருக்கு இதுதான் சர்வாத்மத்துவ மஹாவிபூதி அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சரியா படித்தா அந்த மாதிரி ஒரு பெரிய சித்தி வந்துடுங்கிறார் சங்கராச்சாரியர் படிச்சா நமக்கு நமக்கு சந்தேகமே வந்துடும் இது வாஸ்தவமா இப்படி இருக்குமா சர்வாத்மத்துவ மகாவிபூதி ஒத்துக்கலாம் அதோட நிறுத்திக்கலம் அப்படின்னார் அதோட நிறுத்திக்கல ஈஸ்வரத்வம் சித்தியே புனர் அஷ்டதா பரிணம் ஐஸ்வர்யமவியாக பிரதிபந்தமில்லாத அஷ்டமகா சித்திகளும் அவன்கிட்ட இருக்கும் அது எப்படி முடியும் இந்த வேதாந்த ஜானத்தினால் நம்ம ஃப்ரீயாகிறோமே தவிர ஈஸ்வரத்துவமோ அஷ்டமகாசித்திகளோ அஷ்டமகாசித்திகள்னாக்கா ஜகத்தை பூரா நடத்தக்கூடியன பவர் சந்தேகமே படாதீங்கோ எல்லாம் வரும் எப்படின்னாக்கா அந்த ஞானியை பொறுத்தவரை இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளு நான்கிற இல்லூஷனே இல்லை கம்ப்ளீட்டாக குமிழி கடலில் கலந்த போல் எது ஜகத்துக்கு பூரா மூல காரணமாக இருக்கிற வஸ்துவாக அதுக்கிட்ட அவரோட அவேர்னஸ் கலந்தாச்சு அதனால சர்வசரீரத்துக்கும் அந்தரியாமையாக இருக்கிற வஸ்து தான்கிற உணர்வு மட்டும் இல்லாமல் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாராதிகள் எல்லாம் நடத்தக்கூடிய சக்தியிலேருந்து தான் அந்யமாக நிற்கலை என்னென்ன சித்திகள் பிரபஞ்சத்தில் இருக்கோ எல்லாமே அந்த சத்தையில்தான் இருக்கு அந்த சத்தை தான் தன்னோட ஸ்வரூபங்கிறதுலேருந்து கொஞ்சம் கூட மறதி இல்லை அதனால சித்திகள்லாம் வரல இருக்கிற சித்தி ஈஸ்வரன் கிட்ட ஒண்ணு பட்டு போயிட்டார்கிறது அந்த ஒரு விபூதி வந்திருக்கு ஞானியோட சரீரத்துக்குள்ள அந்த சரீரத்தை ஆசிரிச்சுண்டு பிரபஞ்சத்துல ஒரு விபூதி தெரியாது அந்த விபூதியில சியாது அப்படின்னாரு பகவத் தேவையா இருந்தால் யாருக்காவது தேவையா இருந்தால் அப்பொழுது அந்நேரத்தில் அது அங்கே விளங்கும் யாருக்கு தேவையாக இருந்தால் ஞானிக்கு ஒன்றும் தேவையில்லை அவரோட ஆசை என்றைக்கோ அற்றுப்போயிடுது தேவையாக இருந்தால் விளங்கும் அவருக்கு தேவையும் இல்லை வரப்பட்டவாளுடைய எல்லாரோடும் அந்தராத்மாவாக இருக்கிற எந்த வஸ்து இருக்கோ அதில் ஒன்றுபட்டு போயிட்டார் ஒரு ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லை இக்னரன்ஸ் அகங்காரம் அந்த நிலையில சகஜமா அப்படின்னா அது வந்து ஒரு மைண்ட்னால அந்த ஸ்டேட்டுக்கு ரீச் பண்ணவே முடியாது மைண்ட் லெஸ் தான் அது மனம் அக்னிநாளம் போல் அணுஞ்சு போகிறபோது ஸ்வத சித்தமாக இருக்கிற சர்வபூதாத்ம பாவம் ஆவரணம் ஒழிஞ்சு பிரகாஷிக்கிறது அவ்வளோதான் அகம்பா சர்வபூதேஷு நான் தான் எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கேன் சர்வூத்தான அதோமயி எல்லா பிராணிகளும் அதிஷ்டான வஸ்துவாயிருக்கிற எண்ணில தான் உதிச்சு நின்று அடங்கிறது தோன்றது இதுக்குதான் ஞானம்னு பேர் ஈஷாவாசிய உபனிஷத் இது சொல்றது எஸ் सर्वानी பூதான ஆத்மீவ அபூத் விஜானதர்வாணி பூதான ஆத்மே வாபிய சர்வபூதேஷு ஆத்மானம் தத்தோன விஜுகுசதே எல்லா பிராணிகளையும் ஆத்மாவ தன்னையே பாக்கிறான் தன்னில எல்லாரையும் பாக்கிறான் அவன் ரெண்டர்த்தம் ஒன்னு வந்து வெறுக்கலை ஜுகுப்ஸா இல்லை அவனுக்கு யாருக்கிட்டையும் இன்னொன்னு வந்து நான் இந்த சரீரம்தான் நினைச்சுன்னு தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கல ஏன்னா எல்லா சரீரத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் எல்லா சரீரத்தோடையும் அவன் ஒன்று பற்றி எப்போ இருக்கான் இதுதான் ஞானத்தோட ஸ்வரூபம் இது ஞானம் ததைதசிய ந தியாகோ ந கிரகோ லயா இந்த ஸ்லோகங்கள் இந்த சாப்டர் பூரா அப்படித்தான் ஒன்றும் விடுறதுக்கு இல்லை ஒன்றும் பிடிக்கிறதுக்கும் இல்லை நீ சமாதியில் இருந்து உபதேசம் பண்ண ஒன்றும் சமாதியில் ஆத்மா ஞானம் தான் சமாதி இன்னும் லைச் உட்கார்ந்து இருக்கணுங்கிறது இல்லை அந்த அறிவு மங்கறதே இல்லை அந்த அனுபவம் என் நிலையிலையும் மங்கிறதே இல்லை மைண்ட்னால பிடிச்சி நிறுத்த வேண்டிய ஸ்திதி இல்லை அது ஸ்வத சித்தமா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கு அதனால நான் போய் அதுக்கு போய் லயிச்சு அடையணுங்கிறது கிடையாது नममास्ति असहिष्णुता நியகோ நிரோய மய்யமாம் விபோதிரமத்துனியனந்தோ ஜீச்சி ஸ்வாவிர்ன மே கஷதி நான் ஆகக்கூடிய அனந்தமாக இருக்கிற அந்த சைத்தன்ய சமுத்திரத்தில் பிரபஞ்சம் உதிக்கட்டும் நிற்கட்டும் அடங்கட்டும் எனக்கு ஒன்றும் விருத்தியும் இல்லை என்ன நடந்தாலும் என்னில் ஒரு ஏற்ற தாழ்வு இல்லை நமே விருத்தி நமே க்ஷிகி நான் கூடவும் இல்லை குறையவும் இல்லை அந்த ஸ்வரூபத்தில் எந்த ஹானியும் இல்லை க்ஷயமும் இல்லை அது எப்பவும் ஒரே போல இருக்கு அதை உணர்ந்தவன் ஏதேவாகம் ஆஸ்திதா அப்படி தெரிஞ்சுன்னு நான் இதோ இருக்கேங்கிறார் எந்த விதத்திலையும் ஜனகர் சொல்றார் என்னை எதுவும் பாதிக்கல நான் சின்மாத்திர ஸ்வரூபமாக சதா பிரகாசிச்சுருக்கேன் இருக்கு இந்த ஜ கண்டுபடிக்கவே முடியாது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் உங்களுக்கு வேர்ல்டு தெரிஞ்சுக்கவே முடியும் பாக்கி எந்த விஷயத்தை பற்றி இருக்கிற அறிவும் பர்ஃபெக்டே ஆகாது இதுவரையா வேர்ல்டுல எந்த நாலேஜும் பர்ஃபெக்ஷன் அடையவே இல்லை கொஞ்சம் நாளைக்கு பர்ஃபெக்ட் மாதிரி இருக்கும் அடுத்த ஆள் வரைக்கும் வரைக்கும் அதான் நீங்கள் சயின்ஸில் ப்ராப்ளம் எல்லாம் அவன் நோபல் ப்ரைஸ் வாங்கி அவன் செத்து பண்ணப்பற அடுத்தவன் வந்து இது பூரா தப்பும்பான் எந்த அறிவும் பர்ஃபெக்டே ஆகிறது இல்லை ஏன்னா அறிவுங்கிறது என்ன வருதுன்னா வெளியில் என்னென்னமும் காட்டுறது அதை நம்புகிறோம் அதில் ரிசர்ச் பண்ணுறோம் கண்டுபிடிக்கணும் temporary. perfect. ஒருத்தருக்குயின் சின் சைத்தன்யமாத்திரமான வஸ்து அந்த அனுபவம் எல்லாருக்கும் ஒரு நாய் பூனை ஒரு எறும்பு ஒரு சின்ன ஒரு பிராணியை கூட நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அதுக்கு தன் இயல்பு தன் இருப்புங்கிறது பூர்ணமா இருக்கு யா திரியங் நரதேவதாபிரகமித்யந்துடாக அந்த அறிவு வந்து பூர்ணமாக இருக்கு அதில் வந்து ஒன்றும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது ஒன்றும் அதுலேருந்து எடுக்க முடியாது நீங்கள் எல்லாம் கை கால் ஆர்கன்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்துங்கோ அந்த அறிவு அப்படியே இருக்குது எவ்வளோ தெளிவாக இருக்குது ஏன் கவனிக்கவே மாட்டேங்கிறேன் இந்த டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இருக்கா ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து மாற்றி வைக்கிறேன் என்ன அந்த அறிவு உள்ளே இருக்கிற சித்திருக்கே மங்கிறதே இல்லை அது ஆட் ஆகிறது இல்லை குறையறதில்ல அதுக்கு கான்சியஸ்னஸ்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் நம்ம தான் அது அதோட அனுபவம் நமக்கு நிரந்தரம் இருக்குது அதை வந்து ஒரு லேபரட்டரியில் போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு தெரிகிற வஸ்து ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன கண்டுபிடிக்கிறது முடிஞ்சு போன கதை பூதவஸ்து விஷயம் அதோட அறிவு எல்லாருக்கும் யாரோ கொஞ்சம் பேருக்கு இல்லை எல்லாருக்கு எப்பவுமே பர்ஃபெக்ட் நாலேஜ் தேர் இம்பர் நவர் பிகம் பர்ஃபெக்ட் நாசதோ வித்ய தேகா மாதிரி இந்த இம்பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஆக்கணும் பார்த்தேன் போறோம் இந்த லோகத்தை பண்ணணும் நாம யார் அது அது உங்களுக்கெல்லாம் ஒன்றும் வழங்கவே வழங்காது யாரோ ஒருத்தன் போட்டில் போயின்ட்டுருந்தான் போய் கொஞ்சம் தூரம் போய் அந்த கரைக்கு போனதுமே அந்த போட்டுக்காரங்கிட்ட சொன்ன அப்பா யாராவது முழுகி தண்ணியில் முழுகி தேடுறவா இருக்காளா நான் தேடுறேன் என் சமையணும் என்னாச்சு இல்லை என் கையில் இருக்கிற மோதிரம் நதியில் வழியில் விழுந்துடுத்துணும் நதியில் விழுந்துடுத்தணும் அது எங்கே விழுந்து அது போட்டில் ஒரு இடத்துல வர போட்டு வச்சுருக்கேன் எங்க மோதிரம் எழுந்ததோ கரெக்டா அந்த இடத்துல போட்டுல சோக்கால் வரைச்சு வச்சிருக்கான் கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி தான் நாம பிரகிருத்தில வந்து ஒரு ஓடிண்டே இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மார்க் போட்டு அந்த மார்க் அது பாட்டுக்கு போய்டும் ஈஸ்வரன் ஒரிஜினல் யூனிக் அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம கையை வைக்கவே முடியாது மாறிண்டே இருக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு அதில் போய் என்ன ரிசர்ச் பண்ணுறது என்ன கண்டுபிடிக்கிறது சும்மா பழைய காலத்தில் சொல்லுவாள் நாட்டுப் பொண்ணுக்கு வேலையே இல்லைன்னா மாமியார் வந்து அரிசி எல்லையமாக கலக்கி கொடுத்தலாம் பிரிக்கிறது ஒன்றும் ஒரு வேலையோ இல்லையோ இல்லையோ அது பண்ணின்ற சும்மா விட அப்படின் அதுவும் பழ அதை மாதிரி தான் இப்போ பிரகிருதி என்ன பண்ணியிருக்கு நம்ம ஒரு வேலை எல்லாட்டும் இன்னொரு வேலை கொடுத்துட்டு இருக்கு என்னென்ன வேலை பண்ணுறான்னு நம்ம புரியவே மாட்டேங்கிறது ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கிறது வேடிக்கையாக இருக்குது பார்த்தா எதையோ எழுதுறான் எழுதுகிறான் எழுதுகிறான் படிக்கிறான் எழுதுறான் எழுதுறான்னு சேர்த்து சேர்த்தி வச்சுக்கிறான் இருக்கிறது எல்லாம் சும்மா பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து உள்ள அறிவு பகுஷாக்காகி அனந்த இந்த நேரம் கொஞ்சம் விளையாடினாலாவது குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா மூணரை வயசில் அந்த குழந்தைகளை காற்றால் எட்டு மணிக்கு அனுப்பி தூங்க விடாமல் பிரெயினே டெவலப் ஆகாது ஒரு சாந்தர்பிகமாக சொல்கிறேன் சாப்பிட விடாம தூங்க விடாம விளையாட விடாம சாயந்தரம் வந்து திருப்பியும் துரோகம் பண்ணி பெரிய டார்ச்சர் நடக்கிறது கிரைம் நடக்கிறது அதை பற்றி யாரும் கொஸ்டின்னே பண்ணலை ஸ்கூலை விட கிரிமினலாக ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு என்ன படிச்சு குழிக்கப்போகிறோம் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு மேலே தான் படிக்க ஆரம்பிக்கலாம் என்ன தலை போக போகிறது வாட் ஹாவ் வி அச்சீவ்டு வி ஹாவ் மேட் த வேர்ல்டு மோர் காம்ப்ளெக்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு லிவ் அவ்வளோதான் நம்மளை விட சௌக்கியமாக இந்த நாய் பூனை எல்லாம் வாழ்ந்துட்டு போகிறது ஒரு கூட வாழ விடாமல் துரோகம் பண்ணுறோம் அவ்வளோதான் அவளை கூட வாழ விடாமல் துரோகம் என்ற அறிவு தான் நமக்கு வந்திருக்கு அதனால இது இப்படி தான் ரிசர்ச்சுன்னு வெளியில் போச்சுனாக்கா இப்படி தான் நடக்கும் சித்தத்தோட நம்ம பகவான் ஒரு இடத்துல டாக்ஸில் சொல்கிறார் த மைண்ட் சர்ச்சிங் அவுட் சைடு அது பூரா லைன் என்னன்னாக்கா ஈவில் ரிசல்ட்டுன்னே சொல்கிறார் அதுக்கு வேர்டே அதுதான் ஈவில் ரிசல்ட் மனம் வெளியில் போய் என்ன பண்ணினாலும் நல்லதுன்னு நினச்சின்னு பண்ணினாலும் அதில் ஒரு கெடுதல் வந்துடும் எல்லா நன்மைக்கு பின்னாலேயும் கெடுதல் வந்துடும் பிரகிருதியில் ஸ்வஸ்தமாக தண்ணியில் சகஜமாக இருக்கிறது தான் பரமக்ஷேமகரமான வழி அதுக்கு தகுந்தபடி வாழணும் நமக்கு ஒன்னோடு குறையும் இல்லை வேண்ட அறிவு நமக்கு என்ன அறிவு வேணுமோ நமக்குள்ள பூர்ணமாக இருக்குது We need very little knowledge to live. Knowledge is very dangerous. All the world is not coming from knowledge. We don't know. Schools and colleges are not coming from school. If we are not a school or a college, we are going to be able to do the same thing. ஸ்கூல்ஸும் காலேஜும்னால ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் பாம்பு லெவலுக்கு வந்தோம் இல்லைன்னு யாராவது சேலஞ்ச் பண்ணுறேன் சொல்லுங்க ராகத்வேஷம் இருந்துருக்கும் சண்டை போட்டுருப்போம் குச்சியாலும் அடிச்சுட்டு இருப்போம் கல்லால் அடிச்சுட்டு இருப்போம் பிகாஸ் ஆஃப் நாலேஜ் குச்சி கல் இருக்கிற இடத்துல அதே மனுஷன்தான் ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் பாம்பு ஏகே ஃபோர்ட்டி செவன் அப்படின்னு இல்லையா ஸோ வாட் ஹாவ் திஸ் நாலேஜ் கிவன் யூ அறிவு என்ன கொடுத்தது அனாத்ம வாசனை அனாத்ம விஷயத்தை பற்றி இருக்கிற அறிவு நம்மளை எவ்வளவு தாழ்த்தித்து எவ்வளவு கெடுத்தது எவ்வளவு ஹார்ம் பண்ணித்துது நம்மளால் நினச்சா கூட தப்பிச்சுக்க முடியாது என்ன கவர்மெண்ட் அது இது எல்லாம் அவளுக்கு எல்லாம் இதுதான் அறிவு அறிவே ஒரு பிஸ்னஸ் ஆகிடுது அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் எல்லோரும் பண்ணி ஆகணும் சுதந்திரம் இல்லை அந்த அறிவுனால மாடு மேய்ச்சிருக்கிறவன் பிள்ளை மாடு மேய்க்க வேண்டான்னு அவனுக்கு மாடு மேய்க்கிறதும் தெரியாது மற்றதும் தெரியாது ரெண்டும் கட்டாக ஒரு வயல்ல வேலை பண்ணிட்டு இருந்தவன் வயல்ல வேலை பண்ற அறிவு போச்சு ஜெனுவின் நிச்சலமா இருந்து அவ சகஜமா பண்ணிட்டு இருந்த அறிவு எல்லாம் அறிவு பிசினஸ் ஆனதோடு கூட எல்லாம் அப்படியே பிரச்சாரம் ஸ்கூல்ல படிக்கிறது தான் அறிவு காலேஜில் படிக்கிறது தான் அறிவு அப்படியே பிரச்சாரம் அங்க என்ன படிக்கிறா என்ன சொல்லிக் கொடுக்குறா என்ன விஷயம் அதனால என்ன விளைவு வந்திருக்குன்னு திங்க் பண்றதுக்கு இருக்கிற விவேகம் கூட இல்லை காந்திராமங்களோட நம்மளும்பிதான் கூப்பிடுவோம் நம்மளால ஒத்துக்க முடியாது ஏன்னா உலகம் பூரா ஓடுற இடத்துல ஓடுறதுக்கு தான் நமக்கு தெரியுமே தவிர தனியே நிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது அக்பரும் பீர்பல் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரீட்டில் போயின்னு இருந்தாளாம் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் பார்த்தா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனு ரொம்ப திட்டின்னு இருக்கான் அவர் எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ் உட்காந்துட்டுருக்கார் இப்போ அக்பர் கேட்குறார் பீர்பல்கிட்ட என்ன நீ என்ன நினைக்கிற பீர்பல் எவ்வளவு சலமான மனுஷன் ஒரு லேடி சொல்கிறத கேட்டுன்னு இருக்கிறாரு அப்படி தான் இருக்கும் பூரு பூரா அப்படி தான் இருக்குன்னாலும் அக்பருக்கும் ஒத்துக்கவே முடியலை அவர் ஒரு பேரை கூப்பிட்டார் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் இந்த கூட்டத்தில் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேட்காத வா கேட்குறவாழெல்லாம் ஒரு சைடுக்கு வாங்குவோம் நானும் பேர் ஒரு சைடுக்கு போயிட்டாங்க ஒரே ரஷ்ஷு ஒருத்த மட்டும் இஞ்சி நிற்கிறான் அக்பர் சொன்னார்ப்பா ஒருத்தனாவது இருக்கான் பாருப்பா அப்படின்னு பீர்பல் சொன்ன கேட்டு வரோம் அவன் என்ன அவன்கிட்ட போய் ஏன் நீங்க நிற்கிறேன்னு கேட்டா அவன் சொன்னா எங்க எங்க ஆத்துக்காரி சொல்லியிருக்கா கூட்டத்தோட போகப்படாதுன்னு சொல்லியிருக்க கதானுகதிகோ லோகா நலோக பரமார்த்திகா எல்லாம் போனா எல்லாம் அதே வழி போக வேண்டியதுதான் விசார விவேகத்தினால தனியே நிற்கிறவன் யாரோ அவன் தான் தப்பிச்சுக்க முடியும் கூட்டத்தோடு போகிறதுக்கு இருக்கிற பவர் தான் நமக்குள்ள இருக்குது அது என்ன விளைவை கொண்டு வருது எந்த கெடுதலை கொண்டு வருது எந்த கஷ்டத்தை கொண்டு வருது ரொம்ப சிம்பிள் வேதாந்தங்கிறது யாருக்கு சிம்பிள்னா யாருக்கு தைரியம் இருக்கோ அவளுக்கு சிம்பிள் தீராணாம் எதுக்கு தைரியம் பொய்ய நம்பாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற தைரியம் பொய் எத்தனை பிரச்சாரம் பண்ணினாலும் தான் பிரச்சாரம் இருக்குங்கிறதுனால மெஜாரிட்டி ஒத்துருக்காங்கிறதுனால பொய்யை நம்புறதுங்கிறது தைரியம் இல்லாததுனால தீரன் என்ன பண்ணுறான் யார் என்னவெனால் ஒத்துக்கட்டும் தனக்குள்ளே இருக்கிறது எது சத்தியம்னு சொல்கிறதோ அதை தவிர வேறு எதையும் ஒத்துக்க மாட்டோம் எதையுமே ஒத்துக்க மாட்டோம் அந்த சத்திய வஸ்துவை மட்டும்தான் ஒத்துக்கிறான் அதுக்கு தான் வாழும் அகம் சின்மாத்திரமேவ அந்த சின்மாத்திரமான ஒரு வஸ்து சித்தமாக இருக்கு நமக்குள்ள ஜகத் பூரா பிராகிருத்தம் இந்திரஜாலோபமட்டார் இந்திரஜாலம்னாக்கோஜிக் ஷோ என்னென்னமோ காட்டின் இருக்கும் இந்திரஜாலோபமம் ஜகத் மாறிகிட்டே இருக்கும் அதுதான் ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்குவிட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலம் ஜப்படி வித்தைன்னு விட்டார் உருபடுற வித்தில இது ஜப்படி வித்தைருபடுத்துக்கு ஒரு வழி இல்லை அப்படியே பிரமிக்க வச்சு பிரமிக்க வச்சு பிரமிக்க வச்சு நம்மளும் பிரமிச்சு பிரத்தியாரையும் பிரமிக்க வைக்கிறது கலெக்டிவ் மியூச்சுவல் ஹிபோசிஸ் அவ்வளவுதான் நாமளும் ஏமாந்து போறது பிரத்தியாரையும் ஏமாத்துறது இந்த ஏமாந்து போற ஏமாற்றமே சத்தியம்னு கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டியது அப்படியே வாழ வேண்டியது அது அப்படிதான் இருக்கு இந்திரஜாலோபமத்தர்வத்தனம் தேடி அடைய வேண்டாம் கண்டுபிடிக்க புறக்கணிச்சுட்டா போறது அதுதான் சத்தியம் நித்த சித்தமா ஒரு பூச்சி புழுலேந்து இருக்கு அதனாலதான் ரமண பகவான் இப்பவும் சொல்றது அஜானிகளே கிடையாது எல்லாரும் ஞானிகள் அவ ஏதோ இந்த விளையாடணும்னு நினைச்சுருக்க விளையாட்டுட்டு போட்டோம் இருக்கிறது எல்லா ஞானிகள் நாம போய் யார ஞானியா பண்றது ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஞானிகள் தான் அறிவு ஆத்மஸ்வரூபமா சூரியனுக்கு போய் இருட்டான சூரியன் இருக்க முடியுமா இருளான சூரியன் இருக்க முடியுமா அது மாதிரி அஜ்யான ஜீவன்லாம் நம்ம சொல்றோம் பேருக்கு ஆத்மாவில அஜானம் இருக்கவே முடியாது அது ஞான ஸ்வரூபம் அறிவு வந்தவன் அதை ஒத்துக்கிறான் மற்றவங்க ஒத்துக்கலை அவ்வளோதான் வித்தியாசம் அறிவு பூர்ணமாக ஸ்வதசித்தமாக இருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறான் அது உணர்ந்த எல்லா பூர்ணத்துவும் இங்கே இருக்குது சகலது இதுலேருந்து உதிக்கிறதுன்னு தெரிஞ்சப்பறம் இனிமேல் என்ன ஹேயோபாதேய கல்பனா விடணும் பிடிக்கணும் இந்த கல்பனையெல்லாம் என்ன அது இருந்துருக்கு அவ்வளோதான் அந்த சத்வஸ்து அதுவே நான் இதில் வந்து இது விடணும் இது எடுக்கணும் இல்லைன்னு நினைக்கிறது சித்தம் மைண்ட் ஃபார்ம் ஆகிடுறது எதுவுமே இல்லையானா ஒரு நிர்பந்தம் இல்லையானா மனமும் இல்லை ததாபந்தோ யதா சித்தம் கிஞ்சித் வாஞ்சதி சோசதி கிஞ்சின் முஞ்சதி கிருநாதி கிஞ்சித் திருப்தியதி குப்பியதி ரொம்ப ப்ராக்டிக்கல் அஷ்டாவக்ர சொல்கிறார் சித்தம் எப்போ வரும் தெரியுமா நீ ஏதாவது ஆசைப்படுற போது சித்தம் வரும் வாஞ்சதி இது வேணும் அப்படின்னு நினச்சா மைண்ட் ஃபார்மாக அந்த வாஞ்சையே வருது நான் பூர்ணம்னு இல்லை அது கிடச்சா தான் பூர்ணம் அப்போ மைண்டு இட் இட் இட் வில் டிமாண்ட் ஆக்ஷன் ஆக்ஷன்லேருந்து அப்புறம் அதோட ரிசல்ட்டு எப்படி போகும் அதுதான் சம்சாரம் கிஞ்சித் வாஞ்சதி கடைக்கலையான ஷோஜதி அவர் விளைவுனால சோச்சதி துக்கிக்கிறான் ஐயோ எனக்கு கிடைக்கலையே கிடைச்சிருத்தேன் சோசதி கிஞ்சித் முஞ்சதி நான் இதை அதையெல்லாம் விடுறேன் நான் அதை விட்டுவிட்டேன் வீடை விட்டுட்டேன் குடும்பத்தை விட்டுவிட்டேன் வஸ்திரத்தை விட்டுட்டேன் அதை விட்டுவிட்டேன் இதை விட்டுட்டேன்னு முஞ்சதி கிருண்ணாதி நான் இதை இதை எடுத்துக்கிறேன் எந்தான்னு பேரு கிடைச்சா ஒரே எக்ஸைட்மெண்ட் கிடைக்கலையான குப்பியதி கோபம் வருது இந்த மூமெண்ட்டுக்கு தான் பந்தம் பேரு இது இல்லையா சாந்தமா இருக்கு இருக்கிற ஒரு இயக்கம் இல்லை மூமெண்ட் இல்லை சலனம் இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லை துக்திர் வாஞ்சதி நோச்சதி நுஞ்சதி நிருதி நிறி குப்பியோ மைண்ட்லெஸ்னஸ் வந்துடுத்து எப்போனாக்கா வாஞ்சத்தி ந வாஞ்சத்தி ந சோச்சதி ஒன்றும் இது வேணால் இது வேணால் ஆசைப்படலை துக்கிக்கலை எதையும் விடலை எதையும் பிடிக்கலை இப்படி வேணும் அப்படி வேணும் ஒன்றும் நினைக்கல இருந்தபடிக்கு இருக்கணும் இருந்தபடிக்கே இருந்துன்றிருக்கான் எதுலையும் ஒரு டிசிஷனுக்காக மனசு அலையலை அப்பப்போ வர்றது பண்ணின்னு இருக்கான் அவ்வளோதான் ததா பந்தோ சித்தம் சத்தம் காஸ்வபி திருஷ்டிஷு ததா மோட்சோ எதா சித்தம் சர்வ திருஷ்டிஷு சித்தம் இந்த வெளியில் பார்க்கிற வஸ்துக்களில் காணப்படுற பொருள் எதிலையுமே சித்தம் ஒட்டிக்கல இந்த திருக்குரூபமா இருக்கிற சாட்சியா இருக்கிற சத்வஸ்துவ இருக்க கற்றுண்டுடுத்தா மோக்ஷம் எல்லாத்துக்கும் மேலே சொன்னார் யதா நாஹம் ததா மோக்ஷாஹம் பந்தனம் ததாம் மத்வேதி ஹேலையா கிஞ்சித் மா கிருஹான விமுஞ்சமா அழகான உபதேசம் உதிக்கலையோ நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை நான்கிறது உதயம் செய்யாம இருக்கிற போது நாம என்னவா டீப் ஸ்லீப்ல இருக்கும் ஆனா அன்கான்சியஸ் கான்சியஸா ஜாக்கிரத அவஸ்தையில நான்கிற தாட்டே இயங்காமல் இருக்கிறபோது அந்த சித்தவருத்தியே அசங்காமல் இருக்கிறபோது ததா மோக்ஷா அங்கே இருக்கிறது என்ன அதுதான் முக்தி ஆத்மஸ்வரூபம் எப்போ நான்கிறது உதிச்சு எடுத்தோம் நாம் லிமிட்டட் ஆகிட்டோம் மைண்டு கிளம்பி எல்லா பந்தமும் வந்துடுத்து அந்த அபிமான விற்த்தியோட மூமெண்ட் இல்லாமல் ஹேலையா அப்படின்னா ஒரு விளையாட்டு போல் தெஞ்சி விளையாடு கிஞ்சித் மா கிருஹான எதையுமே ஸ்பெஷலா இப்ப போய் சுவீகரிச்சுக்காதே எதையுமே விடணும் நினைக்காதே எதையும் பிடிக்கணும் நினைக்காதே மாறுபடுத்தணும் நினைக்காதேக்கும் படிக்க நடத்தும் வழிக்கே நட செலுத்தும் வழிக்கே செல் இருந்த படிக்க இரு அவ்வளோதான் அந்த இருந்த படிக்கே இருக்கிற பொருளாக இருந்துன்று அந்த இருப்புங்கிறது ஆத்மஸ்வரூபம் இருக்கு பிரகாஷிக்கிறது இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக இருக்குது ஜுவலிச்சுண்டே இருக்குது அதுக்கு மாற்றமே இல்லை அதில் ஒரு பரிணாமமும் இல்லை அதில் ஒரு சலனமும் இல்லை அது சச்சிதானந்தம் சித்தத்துல பரிணாமம் இருந்துட்டே இருக்கு அதுல நான்கிறது உதிக்கிற போது எல்லாம் உதிக்கிறது நான்கிறது அடங்குற போது எல்லாம் அடங்கிறது அதுதான் இந்த முடிவு ஸ்லோகம் எதாகம் எதா நாகம் ததா மோக்ஷம் நான் அற்று தான் அற்று இயல்வது தேரின் எது தவம் என்றான்ற தானாம் ரமேசன் உந்தி பெறே இருக்கான் ஞானி எப்படி இருக்கான் உதிக்காம இருந்துட்டே இருக்கான் அதுதான் பெரிய தபசம் ஞானியோட தபசம் என்னன்னா நான் அற்று இயல்வதுதான் தவம் அந்த அபிமான விற்பி உதயம் பண்ணாமல் இருக்கிற அந்த நிஷலத்துக்கு தான் மௌனம்னு பேரு மௌனம்னா அந்த அபிமான விற்பி உதிக்கலை அபிமான விற்பி உதிக்கலைன்னா எண்ணெய் அலைகளும் எழும்பலை அந்த பிரதீத்திகள்லாம் அஸ்தமிச்சுடுது அந்த பிரதீதிகள்லாம் அஸ்தமிச்சப்போ ஒரே ஒரு அனுபவம் சித்து மட்டும்தான் பிரகாசிக்கிறது அந்த சித்தோட பிரகாஷத்துக்கு தான் மௌனம் பேரு தான் மௌனம் யானையோட சுவாபாவிகமான ஸ்திதி அவர் அது பேசினாலும் பேசாட்டாலும் விவகாரம் அந்த மௌனத்துக்கு கலக்கமே கிடையாது அந்த மௌனம் கலங்கவே இல்லை மௌனம் எப்பவுமே இருந்துருக்கு முனியோட பாவம் மௌனம் நாம் அது பேசாத நிலைன்னு நினச்சிக்கிறோம் முனியோட பாவத்துக்கு தான் மௌனம்னு பேர் அது பர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணும் அதனால் அந்த நான்கிற அபிமான அகங்கிருதியோட எரடல் இல்லாத நிலை அது எரடாமல் இருக்கிற நிலை அதுதான் ஃப்ரீடம் ஏன்னா அப்பப்போ அது வந்து எரடுறபோது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு லைட்னஸ் இல்லை ஃப்ரீடம் இல்லை எங்கே போனாலும் அது இடையில வந்து முட்டுக்கட்டையான்னு நிற்கிறது அது இல்லாமல் இருந்தால் ததா மோக்ஷா எதா அகம் எப்போ நான் அப்படின்னு எரடுறதோ பந்தனம் ததா அப்போ கட்டு வந்துடுத்துருவோம் மத்வேதி ஹேலையா அப்படி விளையாட்டா அது தெரிஞ்சுண்டு விளையாட்டா கிஞ்சித் மா கிருஹான ரொம்ப சாவ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கப்படாது தெரிஞ்சுன்றதுக்கப்புறம் ஏதோ பெரிய விஷயம் பண்ணுறா போல் லைஃபை எடுத்துட்டு எல்லாத்துக்கும் படாத பாடுபடுது சில பேர் சில விஷயங்கள் சீரியஸாக எடுத்துட்டு அவாளும் பாடுபடுவா பறத்தையாரையும் பாடுபடுத்துவா அவள் ரொம்ப ஜெனுவின் சின்சியர்னு பேர் அவளோட சின்சீரிட்டினால எல்லோரும் கஷ்டப்படுவா அதனால் ஹேலையான்னுட்டார் ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணுப்பா ஒரு லைட்டு இதில் பண்ணு ரொம்ப சீரியஸாக ஒன்றும் பண்ணாதே கஷ்டம் கொடுக்காதே நீ ஆச்சாரமாக இருக்க அனுஷ்டானமாக இருக்க தியானம் பண்ணுற பரத்தியாரை போட்டு படாத பாடப்படுத்தாத நான் எதுவும் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்காது எதுவும் கொடுக்க மாட்டேன் சாவகாசமாக அப்படி மெல்லியர் அப்படின்னா மிருதுவா கிருஹான ஒரு சித்தாந்தமும் போய் பிடிச்சுக்காதே எல்லாம் அந்த வஸ்துவாத்தான் இருக்குங்கிறது ஒண்ணுதான் உண்மைச்ச எதையும் போய் எடுத்துக்க வேண்டாம் எதையும் விட வேண்டாம் சகஜம் பேரு அந்த சகஜமா இது அபிமான விறத்தி உதயம் பண்ணாத நிலை அதுக்கு தான் ஞானம்னு பேர் அந்த அபிமான விற்பி போது விசாரம் பண்ணுறோம் இந்த அபிமான வர்த்தி ஆராய்ந்து பார்க்குற போது அது உண்மை இல்லை ஹயத்தில் மறைஞ்சு அப்புறம் அங்கே என்ன இருக்குது அங்கே எது இருக்கோ அது பூர்ணம் அது பரமபூர்ண சத் அது ஆத்ம அது ஈஸ்வரன் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதுக்கிட்ட விளையாட்டு பொம்மை மாதிரி ஃப்ரீடம் அங்கே தான் லைட்னஸ் ஸ்வதந்திரதா சாயங்காலம் பாகவத பிரவச்சனத்தில் பார்க்கணும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சல அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சலி அருச்சலிவருச்சல மமாசி ம் வாசியம் மனிச்சி யம் கம் தவ ஆமணம் ப